அறுவடையின் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாசிக்க பகுதி அப்போ சிலர் பதினைந்தாம் அத்தியாயம் 7 முதல் இருபது வரை மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதர் எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறவெனத்தார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார் இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரசுத்தாவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார் விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார் இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீடர் கழுத்தின் மேல் சுமத்துவதால் நாம் தேவனை சோதிப்பானேன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியே அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புறவினத்தாரிடம் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் கடாட்சி தரல் விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே அதற்கு வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது ஆதலால் புறவினத்தாரில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ண விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நான் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் இன்றைய மனப்பாட வசனம் ரெண்டு குருந்திய ஒன்பது ஆறு குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுப்பர் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுப்பர் Whoever sows sparingly will also reap sparingly, and whoever sows generously will reap generously. Missionary Oodiyam, Narcheithi Pani, Atthuma Adayam, Pondavayallam, Adikam Valirutta Pudum, Ikkalathilum, Aruwaday, Amohamahayillai, Adar Kuriyasila Karnangilai, Nām Indu Nokuvom. முதலாவது உற்சாகமின்மை பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இன்னும் நற்செய்தி பணியில் ஈடுபடவில்லை முழு சபையும் முழு முழு உலகிற்கு எடுத்து செல்ல வேண்டும் The the the whole whole whole church must carry the whole gospel to the whole world தங்கள் இருதயங்களில் இருக்கும் இறை வார்த்தைகள் எலும்புகளுக்குள் அடைபட்டிருக்கும் நெருப்பு போல் இருக்கின்றன என்பதே தீவிர ஆத்தம் ஆதாயகனின் சாட்சியாயிருக்க வேண்டும் தாபீது சொன்னான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு முது வழிகளை உபதேசிப்பேன் பாவைகளுடத்தில் மனம் திரும்புவார் பவுல் திருச்சபையாருக்கு எழுதும் பொழுது கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருவாயிராது என்று அறிந்து கர்த்தருடைய செயல்களில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயிருப்பீர்களாக அறுவடை குறைவதற்கு இரண்டாவது காரணம் பாதக சிந்தை பெசிமிசம் நற்செய்தியை அறிவிக்க அழகிய பாதங்கள் எங்கும் விரையாதபடி எதிர்மறை சிந்தை அவர்களை முடமாக்கும் எனவேதான் ஞான பிரசங்கி சொன்னார் ஏழு பேருக்கும் எட்டு பேருக்கும் பங்கிட்டு கொடு உலகில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் கரு உருவாகுவதையோ நீ அறிய இயலாது அவ்வாறே எல்லாவற்றையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் நீ அறிய மாட்டாய் காலையிலே உன் விதையை விதை மாலையிலும் நிறுத்தாதே என்று சாதகமாக பிரசங்கி பதினோராம் அத்தியாயத்திலே சொன்னார் ஆம் பிரியமானவர்களே யார் யார் ரட்சிக்கப்படுவார் என்று ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு தெரியாது எனவே எல்லாருக்கும் நாம் நற்செய்தியை எல்லா வேலைகளிலும் அறிவிக்க வேண்டும் அறுவடை குறைவதற்கு மூன்றாவது காரணம் விருப்பு விருப்பு பிரஜுடிஸ் அடுத்த நாட்டை குறித்த விருப்பு விருப்பினால் நினைவைக்கு செல்ல தீர்க்கர் யோனா மறுத்தார் அப்படியே தனது இனத்தை குறித்த பெருமையினால் கொர்நேலுவின் இல்லத்திற்கு செல்ல பேதுரு தயங்கினார் நற்செய்தி பணியில் இவ்விதம் நமது விருப்பு விருப்பு தலை தூக்குமானால் விதைப்பும் குறையும் அறுப்பும் குறையும் விதை நன்றாயினும் நிலத்தின் தன்மைக்கும் அப்பகுதியின் தட்ப வெட்ப நிலைக்கும் ஏற்றாற்போல் விவசாயிகள் சாகுபடி முறைகளை மாற்றிக்கொள்வது நமக்கு தெரியும் இச்செயல்பாட்டை அறிந்து செயல்பட்ட பவுல் யூத கூட்டத்தாரோடு பேசும் போது பழைய ஏற்பாட்டை அடிக்கடி மேற்கோள் காட்டினார் ஏதென்சு நகரில் சிலை வணக்கத்தாரோடு பேசும் போதோ அவர்களது கோவில் ஒன்றில் எழுதியிருந்த வாசகத்தையே தனது பிரசங்க வாக்கியமாய் எடுத்துக்கொண்டார் அப்போ சிலர் 22, 23 ரெண்டு அப்பொழுது பாவல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தே நேரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனை குரீர்களை பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னான் திருமுழுக்கு எடுக்கும் முன் வளையல்களை கலற்றிவிட வேண்டும் என்று ஒரு கூட்ட கிராம பெண்களை வற்புறுத்தியதால் ஒரு மக்கள் இனத்தையே முழுமையாக ஒரு மிஷினரி குழு இழந்து விட்டது கணவன் இறந்தால்தான் வளையல்களை கலற்றி எரிய வேண்டும் என்று அவ்வட்டார கலாச்சாரத்தை அந்த வைதிக பெந்தை கோஸ்தை ஊழியர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியேதான் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாக புறவினத்தார் விசுவாசிகளுக்கு சிலர் வற்புறுத்திய போது அருமையாக தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் கடவுளிடம் திரும்பும் புறவினத்தாருக்கு நாம் சிரமம் கொடுக்க கூடாது இதுதான் அப்போ சிலருடைய தாற்பரியம் திருத்தூதுவர் பவுலடியார் சொன்னார் யூதருக்கு யூதரை போலானே புறவினத்தாருக்கு புறவினத்தாரைப் போலானேன் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் எப்படி ஆயினும் சிலரையேனும் கிறிஸ்தவர்களுக்கு பேசும் அவர்களுக்கு புரிந்த மொழியில் அவர்களுக்கு தெரிந்த எடுத்துக்காட்டுகளுடன் பேச வேண்டும் கிறிஸ்தவர் அல்லாதவரோடு பேசும்பொழுது அவர்கள் பாணியில் அவர்களுக்கு தெரிந்த உதாரணங்கள் பல மேற்கோள் காட்டி பேச வேண்டும் இங்குதான் கிறிஸ்தவ சபை தவறிவிட்டது எனவேதான் அறுவடை குறைந்துவிட்டது நமக்கு உற்சாகமின்மை வேண்டாம் நோமோர் பாசிமிசம் பாதக சிந்தை வேண்டாம் நோமோர் பெசிமிசம் விருப்பு விருப்பு வேண்டாம் நோமோர் பிரஜிடிஷ் எங்கும் சென்று தாராளமாக சுவிசேஷ விதைகளை அள்ளி தூவுவோம் கண்ணீரோடு விதைப்போம் கெம்பீரத்தோடு நாம் அறுப்போம் குறைவாக விதைப்பவர்கள் குறைவாக அறுப்பார்கள் நிறைவாக விதைப்பவர்கள் நிறைவாக அறுவ அறுப்பார்கள் எங்கள் மகாபரிய தேவனே அறுவடைக்கு நீர் எங்களை வேலைக்கு அமர்த்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆனாலும் எங்களுடைய கரங்கள் தளர்ந்து விட்டன கால்கள் தளர்ந்து விட்டன முழங்கால்கள் தளர்ந்து விட்டன தேவிரீர் இந்த மூன்று பகுதிகளிலும் தேவிரீர் எங்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை நீர் கொடுத்து நீரங்களை தட்டி எழுப்பி பட்டி தொட்டிகளுக்கும் உலகின் நானா மூலைகளுக்கும் நீர் எங்களை விரட்டிச் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் தூங்குகிற நாங்கள் இனி தூங்காதபடி ஒளி வந்து விட்டதால் தூசியை உதறிவிட்டு எழுந்திருந்து எங்கும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்க பறைசாற்ற கர்த்தர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சுவிசேஷ ஊ ஊ ஊ ஊ ஊத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய இவ்விதமான பாதக சிந்தைகள் வெறுப்பு வெறுப்புகள் சோம்பேறித்தனங்கள் எல்லாவற்றையும் வேரோடு எங்களிடத்திலிருந்து நீர் பிடுங்கி போட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அறிவை உணர்த்தும் வசனம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தோடு எந்தெந்த குழுவினரோடு எவ்விதமாய் பேச வேண்டும் என்று சொல்லி சமயத்திற்கு வேற்ற சரியான வார்த்தை சொல்லுகிற ஞானவானின் உதறுகளையும் ஞானவானின் வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய தலைமுறையிலே ஏற்கனவே காலம் பிந்திவிட்டது உம்முடைய குமாரனாய் ஏசு கிறிஸ்தின் வருகைக்கு முன்னால் இருக்கப் போகிற சொற்ப காலத்திலே மேக்சிமம் மிக அதிகமான அளவு நாங்கள் உம்முடைய நட்செய்தியை பறைசாற்றிவிட நீர் எங்களுக்கு உதவி தாரோ எங்கள் ஊழியங்களிலே உள்ள அறுவடையே கர்த்தர் இறக்கமாய் பெருக்கித்தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்